நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா உழைப்பு உடலை வலிமையாக்கும் துன்பங்கள் மனத்தை வலிமையாக்கும் ஆம் உழைப்பு உடலை வலிமையாக்கும் துன்பங்கள் மனத்தை வலிமையாக்கும் என்கிறார் செனேகா நன்றி வணக்கம்